537 ஏழு அல்லாகுவின் எனது ஒரு பகுதி மறுபகுதியை சாப்பிட்டு விட்டது என்று நரகம் இறைவனிடம் முறையிட்டது கோடையில் ஒரு மூச்சு விடுவதற்கும் குளிரில் ஒரு மூச்சு விடுவதற்கும் இறைவன் அதற்கு அனுமதி வழங்கினான் கோடை காலத்தில் நீங்கள் காணும் கடுமையான வெப்பமும் காலத்தில் நீங்கள் உணரும் கடும் குளிரும் அதன் வெளிப்பாடுகள்தான் இதை அபோஹுராகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்